ஹபீஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அப்பா அவர்கள் தொழுகைக்காக நின்றார்கள் அவர்கள் தக்பீர் கூற அனைவரும் தக்பீர் கூறினர் நபிசலாஹு அலஹு வசல்லம் அவர்கள் ருக்கு செய்த அவர்களில் சிலர் மட்டும் ருக்கு செய்தனர் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஜிதா செய்த அவர்களுடன் சஜிதா செய்தனர் பிறகு இரண்டாவது காத்துக்காக நபி சல் அல்லாஹூ அலேஹி அவர்கள் எழுந்தபோது சஜிதா செய்தவர்கள் எழுந்து தங்கள் சகோதரர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட மற்றொரு கூட்டத்தினர் வந்து ருக்கு செய்து சஜிதாவும் செய்தனர் மக்கள் அனைவரும் தொழுகையில் தான் ஈடுபட்டிருந்தனர் ஆயினும் ஒருவர் மற்றவரை பாதுகாப்பவர்களாக இருந்தனர்